அதுவைத்தகணம் முப்பத்தொன்னோக்கனோம்ச்சி மனசோஹ்மீத்தோபே கௌடபாச்சாரிய அகார்பண்யம் அஜம் பிர அத்வைத பிரம்மனை நன்றாக சித்தாந்தம் பண்ணிய பிறகு இந்த அத்வைத பிரம்ம ஜான நிஷ்டைக்காக வேண்டி நிதித்தியாசனத்தை உபதேசம் பண்ணுகிறார் அவர் நிதித்தியாசனத்தை சொல்லிக் கொடுக்குற விதத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு மனசையே நாம நெக்ட் பண்ணணும் மனசையே நாம நிஷேதம் பண்ணணும் மனசை எப்படி நிஷேதம் பண்ணணும் கற்றுக் கொடுக்கிற காலையில் பார்த்தோம் பார்த்துருக்கோம் இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன சம்சாரத்தை நம்ம கொஸ்டின் பண்ணல இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன இந்த சம்சாரத்துக்கு காரணம் பாபமா மனசா அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணி பாஹ்ய பிரபஞ்சம் இல்லை மனசு தான் அப்படின்னு மனசும் கிடையாது ஆக்சுவலா மனசும் கிடையாது மனசுல ஆத்மா அத்வை அத்வைத்த ஆத்ம அஜானம்தான் சம்சாரத்துக்கு காரணம் அத்யத்த ஆத்ம அஜானமேவயத்த மனசு பிரபஞ்சம் இதுக்கெல்லாம் காரணம் அதை நம்ம சொல்லலை நம்ம நம்ம மனசை பற்றியே விசாரம் பண்ணுறோம் பொதுவாக அவர் அவர் என்ன சொன்னார்ன்னா மனசு இருந்தால் துவைத்தம் இருக்கு மனசு இல்லைன்னா துவைத்தம் இல்லை ஆகையினால மனசை அழிச்சாலே போரும் மனச அழிக்கிறது எப்படி மனசு மனசை அழிக்கிறதுனா யோகாபியாசத்தினால சமாதி அபியாசத்தினால மனச அழிக்கிறதான்னு கேட்டா அதுலேயும் மனச அழிக்க முடியாது மனசை ஏதோ ஒழுக்க முடியுமே தவிர சமாதி நிர்விகல்பமாதியில மனம் அழிவதில்லை நிர்விகல்பமாதியில் மனம் அழிவதும் இல்லை நிர்விகல்பமாதியில் ஞானம் பெறப்படுவதும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்றேன் நெர்விகல்பாதியில் மனம் அழிவதும் இல்லை நெர்விகல்பாதியில் ஏற்படுவதும் ஒரு ஒரு வஸ்துவ சொல்லி இருக்கு அதை சமாதி அபியாசம் பண்ணலாம் ராக ஒரு சொல்றாங்க விருப்பு வெறுப்பு இருக்கிறவங்களுக்கு கூட சமாதி வரும் உலகத்தில் ஏதோ ஒரு ஆக்ரம் இருக்கு ஒருத்தருக்கானு வச்சு உங்களே ஒரு உதாரணத்து சொல்லுவேன் யாரும் ஒருத்தருக்கு எவன் பேர்லையோ தேசம் ஜாஸ்தியாக இருக்கு அவன் எப்படியாவது அழியணுங்கிற எண்ணம் அவனுக்கு தீவிரமாக வருதுன்னு வச்சு அதுக்காக வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவான் அபிஜார கர்மாக்கள்லாம் கூட பண்ணுவான் அதில் அவனுக்கு ஏகாத்ரம் இருக்குமா இருக்காதா இருக்கத்தானே இருப்போம் அதுலேயே அவனுக்கு சமாதி வந்து அப்படியே நினச்சி நினச்சி மனசு அவமயமா ஆயிடுவான் அப்படி ஆகணும்னு சொல்லி சொல்லி அது மயமா ஆயிடுவான் ஆகையினால நமக்கு லௌகிக்க விவகாரங்களில் கூட பார்க்குறோம் நமக்கு மனசு ஒடுங்கிறத பார்க்கறோம் இதுக்குதான் சொன்னேன் இந்த கிரிக்கெட் விளையாடுற போது இந்த டிவியை பார்க்கறதெல்லாம் சொன்னேன் உதாரணம் அதே மாதிரி இங்கே தர்மமாகவும் அபியாசம் பண்ணினாலும் அந்த மனசோட ஸ்வரூபத்தை பற்றின ஞானம் பெறாத மனசு அழியாது மனசு ஒடுங்கும் பழையபடியும் வரும் ஒடுங்கும் வரும் இப்போ ஒருத்தனுக்கு சமாதிக்கு முன்னாலே என்ன ஞானம் இருக்கோ அந்த ஞானத்தோடு ஒருத்தன் சமாதிக்கு போறான்னு வச்சு அவனுக்கு என்ன ஞானம் இருக்கோ ஆத்ம ஜியானம் இல்லை ஆத்ம ஜானம் இல்லாமல் ஒருத்தன் வேதாந்தம் படிக்கலை ஏதோ வேதாந்தம் படிக்கிறதுல குரு மேல சாஸ்திரத்து மேலே ஸ்ரத்த இல்லை ஆனால் வந்து ஒரு தீவிரமாக தியானம் பண்ணுறான் முமுட்சுவ வைராயம் இருக்கு ஆனா இது பிரமாணத்தின் மூலமா தான் ஞானம் வரும் இதெல்லாம் தெரியவே தெரியாது அவன் வந்து அரை ஒரே அங்க படிச்சு பரவாயில்லை ஏதோ ஒரு ஒரு ஆக்கிரகத்துல தியானம் பண்றான் சமாதி வர்றதுன்னு வச்சுப்போம் ஆனா அந்த சமாதிக்கு முன்னால அவனுக்கு என்ன ஞானம் இருந்ததோ சமாதியில போயிட்டு திரும்பி வந்தா அதே ஞானம்தான் இருக்கு புது வேற ஒரு ஞானம் எனக்கு சமாதியில கிடைச்சுது அப்படின்னா சொல்ல முடியாது அதுக்கு பிரமாணம் இல்லை சமாதியில ஞானம் கிடைக்கும் பிரமாணம் இல்லை சமாதியில சுசுப்தியிலும் கிடைக்கணும் ஏன்னா மனசு இல்லாத இடத்துல ஒரு ஞானம் வருதுன்னு சொன்னா சுசுப்தியிலும் ஏதாவது வரணுமே சுசுப்திக்கு போனா சொனம் தான் வருது சொப்னம் வந்து அதுவும் வேற ஒரு பிரபஞ்ச கல்பனையு அங்கே கிடைக்கிற ஞானம் என்னவா இருக்கும் அது பெரும்பாலும் அது மறந்தும் போயிடுறது அது போயிட்டு போறது ஆக ஜாகிரத அவஸ்தையில் பெறது தான் ஞானமே தவிர ஒன்று ஞானத்துக்கு முன்னால் பண்ற ஞானத்தை பெறத்துக்கு முன்னால் பண்ணுற சமாதி அபியாசத்தில் ஏகாகிரதை கிடைக்கும் நிர்விகல்ப சமாதியை கிடைச்சா கூட அந்த அனுபவம் கிடைச்சா கூட அது ஏகாகிரதையினுடைய ஒரு நிறைவு ஏகாகிரதா சக்தி வந்திருக்கு அந்த ஏகாகிரதா சக்தியை அபிவிருத்தி பண்ணியிருக்கான் அதனால வேதாந்தம் படிக்கிறது அவனுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அவனுக்கு நன்றாக ஞாபகம் வச்சுக்க முடியும் கிரகிக்க முடியும் அந்த பிரம்மனை தியானம் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப சௌகரியம் வேதாந்த ஜானத்தை பெறுவதும் வேதாந்த ஜானத்தை தியானம் பண்ணுவதும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப சௌகரியமான விஷயம் சமாதியை நாம கிரிட்டிசைஸ் பண்ணல கண்டனம் பண்ணல சமாதி ஞானத்தையோ மோட்சத்தையோ கொடுக்காதுன்னு சொல்றோம் சமாதி ஞானத்தையோ மோக்ஷத்தையோ கொடுக்க முடியாது கொஞ்ச நேரத்துக்கு அமைக்க வச்சிருக்கோம் எல்லாத்தையும் அவ்வளவு அப்போ இந்த பிரபஞ்சம் சம்சார காரணம் மனசுங்கூட சம்சார காரணம் அல்ல நம்ம காலையில் பார்த்ததோட சாரம் இந்த மனசுல இருக்கிற ஆத்மா ஜானம் அல்லது மனசு சத்தியங்கிற புத்தி இதுதான் சம்சாரம் அதுதான் ஒரு விஷயம் சொன்ன இன்னொன்னு சொல்ல வேண்டியது இருக்கு இப்போ ஒரு பொருளை சும்மா பார்க்கறதுக்கும் அது எனக்கு வேண்டும் அதுக்கு எனக்குள்ள சம்பந்தத்தை வச்சு சில பேசுறோம் நமக்கு சம்பந்தம் இல்லாத வஸ்துக்கள் இருக்கு இப்போ வந்துருக்கு இப்போ இந்த உது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது இதை நம்ம கவனிப்போமோ பராமரிப்போமோ இதையே பராமரிக்க முடியல அப்படி இருக்கிற போது அதை போய் பராமரிப்போமோ அது எப்படியோ இருக்கு நமக்கு என்ன நம்ம இடம் இல்லை நமக்கு அது பேரில் ராகமும் இல்லை அது பேரில் துவேஷமும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை அந்த பக்கத்து இடத்துல ராகமோ துவேஷமோ கிடையாது அது ஒன்றும் பராமரிக்கப்படலை ஒரு காலத்தில் அது நல்லா இருந்தது நாங்களே பார்த்துருக்கோம் அதுக்கு ஒரு ஆள் போட்டு நல்லா கவனித்து மரங்கள் எல்லாம் நல்லா வச்சுருந்தாங்க ஒன்றும் கிடையாது பொறுப்பில்லாமல் இருக்குது அந்த இடம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்போ இது வந்து ஒரு ஒரு திருஷ்யமாக இருக்குது அப்புறம் வந்து இதெல்லாம் என்னென்னா இது திருஷ்யமாகவும் இரு திருஷ்ய மாத்திரமா இல்லை விஷயமாகவும் இது இப்படி இருக்குது அந்த இடம் இப்படி இருக்குது இதெல்லாம் சரி பண்ணணுமே என்ன பண்ணுறேன் இப்படின்னு இல்லையா அது விஷயமாகவும் இருக்கு இன்னொன்று மூணாம் மூணாவது என்னன்னா இது சத்தியமாவும் திருஷ்யத்துவம் விஷயத்துவம் சத்தியத்துவம் வேதாந்த என்ன பண்றதுன்னு கேட்டா அந்த திருஷ்யத்துவத்தையும் சத்தியத்துவத்தையும் நீ பார்க்கறதெல்லாம் திருஷ்யம் கேவல திருஷ்யம் அதை விஷயமாக்காத அதை சத்தியமாக்காது ஏன்னா அது சத்தியம் இல்லை அது சத்தியம் இல்லேன்னு நீ நினைச்சுட்டியான அது விஷயம் திருஷ்யத்தை நீ சத்தியம்னு நினைச்சியான திருஷ்யம் விஷயமா மாறிவிடும் திருஷ்யத்தை சத்தியம்னு நினைச்சியான அதோட இன்னும் சேர்த்து நமக்கு அபிமானங்கள்லாம் உண்டு பண்ண திருஷ்யம் சத்தியம் அந்த திருஷ்யமானது விஷயமாக மாறிவிடும் நம்ம மத்த திருஷ்யத்தையும் பார்க்கிறோம் அதுவும் சத்தியம் நமக்கு தோன்றது ஆனா அது ரொம்ப பெருசா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற பொருளில் இப்போ இந்த வேதாந்த புத்தகம் மாண்டிகரிஷ புஸ்தகமே இருக்கட்டும்னு வச்சோம் இது திருஷ்யமாக சத்தியமாக விஷயமானா கிளாஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி நான் இதை வச்சுட்டுருக்கேன் திருஷ்யம் இது வந்து என்னுடைய புஸ்தகம் அதனால் எனக்கு இது விஷயம் அது மாத்திரமில்ல இது சத்தியம் நான் நினச்சேன்னு வச்சு உனே என்ன ஆகும் இந்த புத்தகம் காணாமல் போயிட்டாலோ இது ரெண்டு பேப்பர் காணாமல் போயிட்டாலோ எனக்கு கோபம் வருமா வராதோ வரதான அப்புறம் நான் வந்து சொல்கிறேன் இது இது சத்தியமும் இல்லை இதை படித்ததோட பிரயோஜனம் கிடைச்சி கொடுத்து இது சத்தியமும் இல்லை தயானந்த சர சுவாமிஜி எஜுகேஷனில் படிக்கிற போது பிரம்மசூத்திரத்துக்கு நோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கார் நிறைய நிறைய பிரம்மசூத்திரம் படித்து நோட்ஸாக நிறைய எழுதி வச்சிருந்துருக்கார் அவர் ஏதோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தீ பிடிச்சி எல்லாம் எரிஞ்சு பருவம் அந்த நோட்ஸ் அத்தனை எரிஞ்சு போச்சு என்ன பிரம்ம சத்தியம் ஜெகன்யா அப்படின்னு கேட்ட கிளாஸோட நோட்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லி துக்கப்பட்டா அப்புறம் அந்த சாஸ்திரம் படிச்ச என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இதை இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது இந்த காஷிகானந்த மகராஜ் அப்படின்னு இருக்கார் பாம்பேயில இருக்கார் மகா பண்டிதர் ரொம்ப பண்டிதர் அவர் அவருக்கு அவரை ஸ்லோகா ஃபார்ம்ல எழுதுவார் நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு நிறைய சாஸ்திரங்கள்லாம் எழுதியிருக்காரு அதெல்லாம் என்ன பண்ணுவார் அவர் வந்து இந்த அவர் அவரை பாட்டு படிச்சுட்டே இருக்கார் அதனால் அவருக்கு நிறைய பேர் விசிட்டர்ஸ் இல்லை ஏன்னா அவருக்கு விசிட்டர்ஸ் வந்தால் படிக்க முடியாது எழுத முடியாது அதனால அவருக்கு வந்து டிவோட்டிஸ்லாம் கம்மி ஆனால் மகா பண்டித்தர் ஏன்னா அவர் டிவோட்டீஸுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணால் தானே யாருக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்ல அவர் பாட்டு படிச்சுட்டே பாடம் சொல்லிகிட்டு இருக்கார் எல்லா கதையும் பேசி அவர்கிட்ட பேச முடியாது சாக்க வச்சுன்னு ஏதோ சொல்கிறேன்னு கொடுக்க முடியாது தனியாக டைம் கொடுக்க முடியறதில்ல என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணுவார் அந்த சுவாமி என்ன பண்ணார் அவர் எழுதுகிற புத்தகமெல்லாம் இருக்குது இல்லையா ஆனால் அவர் ஒரு சம்பிரதாயம் என்ன அந்த கும்பமேளாவுக்கு போகிறதுன்னு வச்சுருந்தார் அந்த ஹரித்வார் கும்பமேளாக்கு போனால் பெரிய படா பண்டித்தாக சொல்லி அங்கே எல்லாரும் வந்து அவர் பேருக்கு நல்ல மதிப்பு ஏன்னா மற்றவங்கள்லாம் அவர் பேரில் ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் எல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க அதனால் அவங்க இருக்கிற போது அவர் என்ன வந்து பொட்டி தான் எழுதுனதெல்லாம் தூக்கிட்டு போய் யாராவது ஒரு பணக்காரம் வருவான் அதை வச்சு அதை பிரிண்ட் பண்ணி புத்தகமாக போடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தூக்கி போயிருக்கார் இது என்ன நினச்சிருக்கோம் அந்த சாமியாருக்கு நிறைய காசு வந்து நினைச்சு அதுக்குன்னு திருடங்கள்லாம் கொஞ்சம் பேர் உண்டு என்ன பண்ணிவிட்டான் இந்த ஏதோ சாமியார் பொட்டி பொட்டியே பணம் வச்சிருப்பார் ராத்திரி ஒரு ராத்திரியாக திருடின்னு போயிட்டான் போய் அது எங்கே போச்சுன்னு தெரியல அருமையாக எழுதினது எத்தனையோ போயிடுச்சு பாருங்கள் நமக்கு அது வந்து எவ்வளோ சத்தியமாக இருக்கு பாருங்க சொன்னாலே இதுதான் மை ம மைண்டோட மகிமை அவர் ஒரு பெரிய மகான் நிறைய சாஸ்திரங்களை எல்லாம் எழுதியிருக்கார் ஸ்லோக ரூபமாக எழுதியிருக்கார் எழுதினதெல்லாம் பாதுகாப்பாக தூக்கிட்டு பொட்டி பொட்டியாக தூக்கிட்டு ஹரித்துவார் கும்பமேளாவுக்கு போய் அங்கே போய் டென்ட்டு போட்டு அதில் வச்சுக்கிட்டு யாராவது ஒரு பணக்காரம் வந்தான்னா இதை பிரிண்ட்டு போட்டு கொடுப்பா அப்படின்னு கொடுக்கலாங்கிறதுக்காக கொண்டு போயிருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கேயோ திருடங்கள்ல அதில் ஒன்றும் இல்லைன்னு கெங்கக்கரையில் எங்கேயோ கொட்டிவிட்டு போயிட்டானா அது கிடைக்கவே இல்லையா அதுங்க கிடை எப்படி இருக்கும் அவன் இதை கொண்டு வந்து சுவாமியோட புக்கு கொண்டு வைக்க போகிறான் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ அப் அதுக்கப்புறமும் அவங்கெல்லாம் காரியம் பண்ணிட்டுருக்காங்க அதற்கு என்ன துக்கமாக இருந்துருக்குமா எனக்கு தெரியல பாரு அதிசயமாக இருக்குது இல்லையா இப்படிலாம் நடந்துருக்கு இதெல்லாம் நாங்கள் நிறைய இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் கேள்விப்பட்ட விஷயங்கள் நடந்தது நம்ம காலத்தில் அந்த சுவாமி ரெண்டு பேர் இருக்காங்க தயானு சுவாமிஜி இப்பவும் இருக்கார் நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்க உங்களுக்கு நான் நான் உங்களுக்கு அறிவாக ஏற்படணும்னா நம்புங்கன்னு நம்பிக்கை உங்களுக்கு அறிவாக இருக்குன்னா தயானு சுவாமி போய் ஏ சுவாமிஜி இப்படி ஓங்காரண் சுவாமி சொன்னார் இது உண்மையா கேளுங்க காசி கானந்தாகவும் இருக்கார் இன்னும் இருக்கார் பாம்பேயில் இருக்க இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பண்டித்துங்கிறாங்க பண்டித்துங்கிறாங்க அவர் சுங்கேரி சுந்தராச்சாரியர் அவர் ஆஹா புகழ்ந்து பேசுறார் இன்னைக்கு இருக்கிறதுலே சுங்கேரி சுந்தராச்சாரியர் மகா பண்டித்தராக இருக்கார் அவரே அவரை புகழ்ந்து பேசணும்னா அவருக்கு எவ்வளவு யுத்தத்து இருக்கணும் அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு சொல்றேன்னா இது விஷயமா இதுக்குதான் ஆரம்பிச்சேன் இது திருஷ்யமா இது விஷயமா சத்தியமா சத்தியமா இருந்து எத்த எத்த சத்தியம் தத்திர விஷயத்துவம் இது அப்படி வியாப்தி நாஸ்தி அதுவும் சொல்லிவிடுறேன் எத்தையற்ற திருஷ்யத்துவம் அது அது எனக்கும் அதுக்கு சம்பந்தம் விஷயம் ஆயிடும் ஆனா பொதுவா என்ன சொல்றேன் விஷயத்துவம் சத்திய விஷய இன்னொன்னு வேணால் சொல்லலாம் எத்தையற்ற விஷயத்துவம் தத்திரதற்ற சத்தியத்துவம் அது சொல்லலாம் எத்தையற்ற விஷயத்துவம் தத்திரதற்ற சத்தியத்துவம் ஆனா எத்தையற்ற சத்தியத்துவம் தத்திரதற்ற விஷயத்துவம் சொல்ல முடியாது பாக்குறேன் சத்தியம் தோன்றது ஆனா அது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா அது இல்லேன்னு நான் சொல்ல இருக்கு அப்படி சொல்லலாம் ஆனா வந்து திருஷ்யத்துவம் அடங்கியிருக்கு ஞாபகம் திருஷ்யத்துவம் வந்து சமானமா இருக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா ஞானி என்ன பண்றான் ஞானிக்கு வந்து விஷயம்னா பந்தப்படுத்துறதுன்னு அர்த்தம் அது நல்ல வகையாகவும் பந்தப்படுத்தலாம் கஷ்டமாகவும் பந்தப்படுத்தலாம் பந்தம் தெரியாது பந்தம் வெளிப்படும் அதை விட விடையாம அவர்த்தப்படும் ஆக அதைத்தான் விளக்கி சொல்ற எவ்வளவு சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆகி காலையில சொன்னதுல இது ஒன்னு சேர்த்துக்கணும் சத்தியத்துவம்ங்கிறது சேர்த்துக்கணும் நீங்க ி மனசுக்கு சத்தியத்துவம் கொடுக்கறதில்ல சத்தியத்துவத்தை நீக்கிறதுக்கு பேர் தான் சாஸ்திரத்தில் பாதான்னு பேர் பாதான்னா என்ன அர்த்தம் நீக்கிறது அறிவால் நீக்கிறதுன்னு பேர் பிசிக்கலாக ரிமூவ் பண்ணலை மனசை அதனுடைய பொய்யான தன்மையை புரிந்து அது ஓயாது மாறிக்கொண்டே இருக்கிறது மனம் ஓயாது மாறிக்கொண்டே இருக்கிறது அது உண்மை பொருள் அல்ல பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணராதே எது நான் மனசே உண்மை இல்லை எப்ப சொல்றோம் கர்மயோகம் பண்ணி உபாசனை பண்ணி வேதாந்த விசாரம் பண்ணி அப்புறம் சொல்றோம் சிரவண பண்ணினதுக்கு அப்புறம் புரியறது அப்ப என்ன சொல்றோம்னா மனதை நான் வந்து அ மனசை நான் வந்து அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை உலகத்தில் எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்குது அத்தனை பதார்த்தங்களில் இதுவும் ஒன்று இதை சரிப்படுத்துகிற வேண்டிய வேலை கொஞ்ச நாள் எங்கிட்ட இருந்தது அதுக்கப்புறம் நல்லாவே சரிப்படுத்திவிட்டேன் ஆனாலும் இன்னும் நான் என் சரிப்பா கட்டுப்பாட்டில் வச்சிருப்பேன் அதையும் மீறி அதை ஏதாவது பண்ணித்துன்னு சொன்னால் அதை நான் மதிக்க மாட்டேன் அது எனக்கு துக்கத்தை கொடுக்காது சந்தோஷப்பட போறதும் சந்தோஷப்பட போறதும் இல்ல ஏன் திடீர்னு இப்படி ரஜஸ்து வந்ததுன்னு தெரியாம இப்படி முழிக்கிறேன் இவ்வளவு வருஷமா சாதனை பண்ணி திடீர்னு ரஜஸில் எனக்கு சத்துவத்தினால ஞானம் கிடைச்சு கிடைச்சதுக்கு பிறகு நான் சத்துவத்தையே மதிக்கிறது இல்லை நா Clay diaspora niedem страх weniger than men until men's师 Erfahrung mêmes. ப Elena reiterate, பார்காசெய்தானி warnருத்தின்ல BevAny navy чтобы squishy guard된 arrange campuses நா больш Chen gefallen ujemy monthly மனசனுடைய எந்த நிலையை குறித்தும் பொருட்படுத்துவதில்லை அது சாத்திக சத்வ சத்வாவஸ்தையில் இருந்தாலும் சரி ராஜசிக் அவஸ்தையில் சரி தாமசிக்க அவஸ்தையில் சரி ஆனா ஒண்ணுங்க அவன் அதை வந்து சத்தியமாக்கி செயல்படிய மாட்டான் ஞாபகம் மனசுல ஒரு எண்ணம் தீய எண்ணம் வலிமையாகி அந்த தீய எண்ணத்தை அவன் செயல்படுத்துவானான்னு கேட்டா அவன் செயல்படுத்தினான்னா அவன் ஞானி இல்லை அதுவும் புரிஞ்சுக்கணும் செயல்படுத்தக்கூட ஒரு தீய எண்ணம் ஏற்படுகிறது அந்த தீய எண்ணத்தை அவன் செயல்படுத்துகிறான்னா அவன் வந்து அறகுறையா படிச்சிருக்கான் புரிஞ்சுட்டு இருக்கான் அந்த அளவுக்கு மனோ நிகரம் இல்லாதவனாக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு அது கண்ட்ரோல் அதாவது எவ்வளவோ கோணத்துக்கு அப்புறம் இருக்கிறத வச்சுதான் பேசணும் செயல் புரியவே மாட்டான் ஒரு நாள் பார்ப்போம் அடுத்தது இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் நாம இதுக்கு நேர பதார்த்தம் சொல்றேன் இப்போ இதம் துவைத்தம் எக்கிஞ்சித்து சரா சராச்சரம் இதம் துவைத்தம் மனோதிஷ்யம் மனோதிஷ்யம் மனசால் காட்டப்படுவது இந்த மனசாகிய மாயை முதல்ல மாயை மாயன்னு யூஸ் பண்ண இப்ப மனசு யூஸ் பண்றார் அவ்வளவுதான் ஆத்ம மாயா விசர்ஜித்தாக மனசுனால விசர்ஜனம் பண்ணப்படும் சொல்லிருக்க சொல்லல இப்ப என்ன பண்றார் மனசுன்னு சொல்றார் நாம புரிஞ்சுக்கணும் இந்த மனமே ஒரு மாமாயை நமது மனமே ஒரு மாமாயை சொல்ற காடு பட்டினத்தாலதான சொல்ற சுகம் சுகம் ரெண்டு தினம் சொல்ற சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றியே சும்மா இருந்தா சுகம் சொல்லித்து என்ன யார் சொன்னா வேதமெல்லாம் சொல்லித்து என்று சொல்லலுமே அப்படி ஒரு பாட்டு இருக்கு அம்மா பொருள் அறிந்திலனே இருக்கட்டும் நமக்கு இப்ப என்ன விஷயம்னா இந்த சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம் அம்மா அம்மா சொன்ன அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றி எல்லாம் சொல்லாங்க கேட்டேன் நிறைய பேருட்ட அப்புறம் எங்க குருநாதர் பேர் சிறப்பா விளக்கி சொன்ன பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி பேதமையால் இவ்வளவு படிச்சுட்டும் பேதமையால் பெம்மாய காட்டினில் அலைந்தேன் அந்த விதிவசமே இவ்வளவெல்லாம் படிச்சு எல்லாம் சொல்லியும் மாட்டின் விட்டேனே என்னத்தினால சொன்னாரோ தெரியல சும்மா நமக்கா பாடி வச்சாரோ தெரியாது ஆஹா வெண்மாய காட்டினில் அலைந்தேன் அந்த விதி வசதி இந்த விதி என்னன்னு சொல்றது இவ்வளவெல்லாம் கற்றும் கேட்டும் கற்றும் தெளியார் காடே கதியாய் கணவாய் கண்மூடி தவம் பெற்றும் அரியார் நிலையன் நிலையன்னில் பேசத்தகுமோ லலிதா நவரத்ன மாலை காட்டு கற்றும்டிய படிச்சாச்சு தெளிவு வரல காட்டுக்கு போனா உட்கார்ந்தான் கண்மூடி நெடு நெடு தவம் இருந்தான் அவங்களுக்கே இன்னும் சரியா வரலனா என்னன்னு அடிக்கடி தாழ்வுபடுத்திக்கிறது அடிக்கடி நமக்கு எல்லாம் என்ன தெரியும் இல்லை ஒண்ணுமே எப்ப பார்த்தாலும் கீழே வச்சுக்கிறது ஒன்று எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது இல்லை யாருக்கா நமக்கே எவனா பார்த்தானா நமக்கு எல்லாம் தெரியுங்கிறது நமக்கு மேலே யாரையா பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாது ரெண்டுமே அவஸ்தை தானே என்னத்துக்குது எதை தெரிஞ்சுக்கணுமோ எத் சாரம் தெரிஞ்சுக்கணும் பிரம்மைய சத்தியம் தெரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்து வாடனா தெளிவு காப்படிச்சுமே இருக்கலாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது ஆக மனோதிருஷ்யம் தேனகி மனசா விகல்பியமான சர்வம் பிரதிஜா பிரதிஜாங்கிற இந்த வாக்கியம் வந்து பிரதிஜியா அப்படி சொல்றார் அப்ப என்ன பண்றது இந்த மனசுதானே எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கு இந்த மனச நாம என்ன பண்ணணும் மனச இல்லாம பண்ணி தாக்கியம் சங்கராச்சாரிய சச்சராச்சரம் இந்த அசைகின்ற அசையாத சரம்னா என்ன அசைகின்ற பொருள் அச்சரம்னா என்ன அசையாத பொருள் அசைகின்ற அசையாத பொருள்களோடு கூடிய மிச்சம் மீதி இல்லாமல் எற்கிஞ்சது அடிக்கடி வருது எல்லா இடத்துலையும் வேதத்துல பார்த்தா சர்வம்யாம் ஜெகத் அப்புறம் நாராயண சூப்ரத்துலேரு திருஷ்யா சொல்லிட்டு ஜகத் சர்வம் திருஷ்யே பி வா அந்த உலகத்தையெல்லாம் கேள்விப்படுறோமோ அத்தனையும் உபனிஷப் சொல்றது பாராயணம் பண்ணலாம் மனோதிருதம் சார் द्वैतम மனசோயமாவே த்தோபோதே நமன்த ே தக்கல்ேயம் பிரேயமம் நம் அஜம் விபுதீத்திய மனச लीयते हि ீம பிரச்சாரேய சுஷு தீத்தம் நீயத்தை தடவ சம்திஸ் அநமகமீத்தம் சர்வம் நோபார்க் வாபவிக சுதி சோயிரம் லாமோலய <Kama> kajet, <Kama> kajet, smrtye, जातं विक्षित्तं ஸ்மத்தாத்தோச்சி விஷிப்மேன சஷாஜம் விஜய ஸ்வது சுங்கலம் நித்தம் ஏகையன ீயத்தை நிபியமத்தாந்தம் சனிர்வாணம் अकथ्यं सुखमुत्तमं, ஜமேய சம்பவோசிய வித்தியேத்துத்தம் சத்தம் जायते மனசோ ம் சொல்ல ஆரம்பிச்சு திருஷ்யத்து பதம் வேதங்களில் ரொம்ப பிரசித்தமான பதம் ஆக மிச்சம் மீதி இல்லாம எந்த லோகமா இருந்தாலும் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய துவைதம் மனோதிஷ்யம் மனசோ ஹமனி ரா சொல்வே அழகான வார்த்தை போட்டிருக்கை நிரோதனம் இந்த மனச என்ன பண்ணணும்னா அதுக்கு அறிவை கொடுத்து நல்ல தெளிந்த அறிவை கொடுத்து இந்த மனசுக்கு இடைவிடாத பயிற்சிய கொடுத்து உலக பற்ற தன்மையை மனமற்ற நிலை மனமற்ற நிலைனா என்ன அர்த்தம் மனமற்ற நிலைக்கு என்ன பண்ணணும்னா மனமற்ற நிலைனா என்ன அர்த்தம் ரஜோகுண தமோகுணம் அற்ற மனமற்ற நிலை மனசுல ரஜோகுணம் சம குணத்தினுடைய ஆதிக்கம் இல்லாமல் பண்ணலாம் சத்துவம் வந்து எவ்வளவு மேக்சிமம் கொண்டு வர முடியுமோ நைன்டி கொண்டு வந்து கஷ்டம் இல்லை என்ன பண்ண முதல் கண்டிஷன் விவேகம் எது அனித்யம் எது நித்தியங்கிற விவேகம் தெளிவா இந்த லௌகிக்க சுகம் எதுவுமே இருக்கட்டும் பரலோக சுகமா இருக்கட்டும் கிடையாது ஆகையினால அசாஸ்வத சுகம் அனித்திய சுகம் வேண்டாங்கிற எண்ணம் தீவிரமா இருக்கு அந்த வேண்டாங்கிற எண்ணத்துக்கு பேர் தான் வைராகியம் விவேக தரிசனம்னா என்ன அர்த்தம் வார்த்தையை விவேக தரிசன அபியாச வைராக சொல்ற இன்னொரு சற்பே லயங்க தேவா அந்த மனதை பரம்பொருளிலே ஒடுக்கி விட்டு பொய்யான பொய்யான பாம்பை என்ன பண்றது மெய்யான கைத்துல ஒடுக்கு என்ன அர்த்தம் பொய்னு புரிஞ்சுக்கோன்னு அமனி பாவை இசை கொல்ட்டு சொல்ற ஒன்னு விவேக்கம் விவேகத்தின் துணை கொண்டு நித்தியமானதை அடையணும் அனித்தியமான விவேக்கம் அப்புறம் அனித்தியமானது வேண்டாங்கிற காரியத்தை பண்றது அதான் வைராக்கியம் அப்புறம் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து பன்னெண்டு நாள் கேம்ப்லையும் சோர்வு பண்ணணும் இனி அடுத்தது பதினஞ்சு நாள் இருக்கு ரெண்டு மாதம் ப்ரோக்ராம் போட்டேன் எனக்காக போட்டேன் என்னமோ சௌகரியப்படலைன்னுக்காக விட்டுவிட்டேன் இல்லாட்டி பேசாமல் ரெண்டு மாதமும் ஆனந்தமாக லோகத்தை மறந்து கைவல்லாம இருந்திருப்போம் மாறி போயிடுத்து ப்ரோக்ராம் போயிட்டு போகிறது ஒன்றும் இல்லை இதுவும் பொய் அதுவும் பொய் என்ன பிரியா க்ளாஸ் எடுத்தாலும் பொய் க்ளாஸ் எடுக்கலைன்னாலும் பொய் அப்ப வைரா அபியாசம் பார் விடாம நீங்க அபியாசம் பண்ணணும் ஒரே நாள்ல வராது ரொம்ப நாள் வந்து சொல்லிருக்கேன் உபனிஷத் சொல்றது இல்லையா தைத்திரிய உபனிஷத் சொல்றது பிரம்மணா கோஷோசி மேதையா பிஹிதா ஓங்காரத்தை ஆச்சாதிதா மேதையா பிஹிதான மேதையான் என்ன மேதான் கம்ப்யூட்டர் மேதையா இந்த லௌகிக்க விஷயங்கள நல்லா ஞாபகம் இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாமியார் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கு இன்னைக்கு காலம்புற கிளாஸ்ல சுவாமி என்ன சொன்னாருன்னு மறந்து போயிடுத்து சொல்றேன் ஒரு வார்த்தைக்கு கரெக்ட் தானே நான் சொல்றது அவங்க எப்போ வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா உடனே ஞாபகத்துக்கு வருங்க சுவாமி என்னெல்லாம் சொன்னாங்கன்னு அது எத்தனை வருஷம் ஆனாலும் சிலதெல்லாம் நமக்கு மறக்கிறது இல்லை அவ்வளவு தூரத்துக்கு பலமா இருக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு அதனால அபியாசம் நிறைய வேண்டி இருக்கு பதஞ்சலி அதே சொல்ற சது நீர் தீர்க்கால நைரந்தரிய சத்கார ஆசேவித்தோ திருட பூமி இது ஒரு சூத்திரம் அமணி பாவம் அமனிபாவம்னா மனோநாசம் தான் தப்பு சிக்க இல்லாதற்ற நிலை மனதற்ற பரிசுத்த நிலை தாய்மானவர் சொல்லி வச்சுருக்கார் அப்போ நமக்கு என்ன தோன்றுறது மனதற்ற பரிசுத்த நிலைன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு ஸ்டேட்னு நினச்சிக்கணும் அது காலத்தாலும் இடத்தாலும் அடையப்படுறதா என்ன எனக்கு இந்த இடத்துல தான் அந்த அந்த ஞானம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து இந்த இடத்துல தான் ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தையே பூஜை பண்ணுறான் அப்புறம் வந்து இந்த டயத்தில் தான் அவருக்கு ஞானம் வந்ததுங்கிறாங்க இந்த இடத்துல தான் வந்தது இந்த டயத்தில் தான் வந்துது இத்தனை மணிக்கு காலையில் மூன்றரை மணிக்கு மூணு மூணு முப்பத்தி அஞ்சு மணிக்கு ஞானம் வந்தது அது யாரும் பார்த்தா தெரில அது வந்து கரெக்டாக அந்த பக்தர்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு அந்த நாளில் அந்த இடத்துல எல்லாரும் ஒரு ஆசையோடு நமக்கு அந்த ஞானம் வருமான உட்காந்துட்டு இருக்காங்க இன்னும் நடக்கிறது உலகத்தில் நான் பொய்யா சொல்கிறேன் நடந்துட்டுருக்கு எல்லாரும் போய் அங்கே எங்க எங்க ஒரு மகாத்மா இருந்தாலும் அங்கே போய் இவ்வளவு உட்கார்ந்து பார்க்கறாங்க நமக்கு எதாவது வருதா ஞானம்னு எத்தனை நேரம் உட்காந்துருக்க முடியும் உட்காந்து உட்காந்து பாக்கிறாங்க ஞானத்தையே காணும் பசிக்கிறது அது ஞானம் இல்லாததுனால தான் ஞானத்தை எதிர்பார்க்கறாங்கப்போ அது எங்க வரும்னு தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல அங்கே உட்காந்து பார்க்குறாங்க ரொம்ப நேரம் பார்த்துட்டு கடைசியில் ஒன்று எனக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதாங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அவன் பக்கத்தில் நமக்கு அது கூட இல்லை இது வந்து ஏதோ கொண்டுகட்ட எடுத்து உறுதி சொரிஞ்சுக்கிற மாதிரி ஒண்ணும் ரகசியமாவே இருக்கிற மாதிரி யாருக்குமே புரியல ஒருத்தருக்கும் புரியலன்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னு கேட்டா புரியலன்னு சொன்னா அது ஒரு தாழ்வு மனப்பாருமை எனக்கு ஒண்ணு தெளிவ இல்லையாப்பா தெளிவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க அது வந்துட்டு நம்மள நம்ம நம்ம சாதாரண ஆயிடுவோமோன்னு ஒரு பிரமே தெரிஞ்ச இடத்துல தெரியுதுங்கிறோம் தெரியாத இடத்துல தெரியலேன்னு சொல்லிட்டு போகிறோம் அவ்வளோ தூரத்துக்கு மனசுக்கு அந்த எது இந்த ஹானஸ்டின்னு சொல்கிறோம் பாருங்கள் அது வர்றதில்ல அவர் ஏதோ ஒரு சொன்னார் ஒரு மகாத்மா வந்து இப்படி இப்படி தொடராராம் தொட்டவுடனே எதாவது தெரியுதா அப்படிலாம் பெரிய கூட்டமாக இருக்கு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் இருக்காங்க அங்கே வந்து அப்படி வந்த உடனே இப்படி வந்து திடீர்னு ஒருத்தர் தொடுறார் எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் தெரியலன்னு தான் அவர் பக்கத்துல கூட பார்க்கிறார் அவர் இன்னும் கொஞ்சம் போறாரு அவன் அப்படியே சொல்றாங்க வரல கதை என்ன பண்றது அப்புறம் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அங்க எவ்வளவு எத்தனை பேருக்கு டோஸ் விட்டுருப்பாரு தெரியும் ஆயிடுச்சு என்ன மனோநாசங்கிறதுக்கு அர்த்தத்தை சரியா புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக சொல்லு மனோநாசம் சொல்லு தவறு இல்லை அந்த சொல்லுல ஒன்றும் குற்றம் இல்லை ஆனா அந்த சொல் வந்து சரியா புரிஞ்சிக்கப்படவில்லை அந்த சொல் ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கொள்ள வேண்டிய சொல் ஆகவே இது சும்மா மேலெழுந்தவாரி சொன்னா புரியாது நம்ம மனசு உண்மையான ஞானத்தை ஜிஜாசுவாய் இருந்தா அது என்ன என்னன்னு அரிச்சிருந்தே இருக்கும் கேள்வி இப்ப இப்படி பதில் சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன் தெரியுதுல இருக்கு நமக்கு அறியாமை இருக்கிறது தெரியுது அறியாமை நீங்கிய மனமே நாசமான மனம் ஆத்மாவை பற்றிய அறியாமையை அறியாமை நீங்கிய மனமே நாசமடைந்த மனம் அப்படி சொல்லலாம் அழிந்த மனம் என்ன மனசையே ஆத்மான்னு எத்தனையோ பேர் நினைச்சுட்டு இருக்காங்க மனமே நான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மனம் பேரு நான் வேறு அல்ல அந்த மனம் சத்தியமானது கிடையாது வரக்கூடாது பதஞ்சலி சொன்னு சொன்னேன் ய்காரேவித்தோரந்தரிய சந்தேகமா இருக்கு சத்து நீண்ட கேப் இடையில திடீர்னு சொல்லுங்க நைரந்தரிய அப்புறம் அபியாச நைரந்தரிய அபியாசி விடாம சத் சமஸ்காரங்கள் நல்ல சமஸ்காரங்களோட பண்ணிட்டு இருந்தா அது உறுதியாயிடும் சொல்ற தாய் மாணவன் வாலாயமாக பழகி அறியேன் மனோ வாயு நிற்கும் வண்ணம் வார்த்தை வாயு நிற்கும் வண்ணம் இதுலயா போட்டிருக்காங்க இருக்குரிய சத்கார சேவித்தோ திருட பூமி இது வந்து பதஞ்சலி யோக சூத்திரம் முதல் அத்தியாயம் சமாதிபாதம் சமாதிபாதத்தில் பதினாலாவது சூத்திரம் பதினாலாவது பயிற்சி பண்ணினா அது திருடூமி முடியுமா நம்மளால அர்ஜுனன் தான் சொல்லியிருக்கேக முப்பத்தி ஆறாது அத்தியாய் சாமியேன முப்பத்தி ஆறோ முப்பத்தெட்டோ சாமியேன மதுசூதன ஏதாஹம் நசியாமி சஞ்சலத்துவ நீ சொன்ன இந்த சமத்துவமான யோகன் சொன்னைய கிருஷ்ணா இதை சஞ்சலப்படுற இந்த மனசுல அது நிற்குமானு தெரியலையே அப்படிங்கிறான் அவரை மனசை வர்ணிக்கிறான் அது மன கிருஷ்ண பிரமாச்சி பலவத்து திருடம் இத்தனை சொல்றான் பிரமாச்சி மனஹா திருடவத் மனஹா பலம் மனஹா வலிமை இருக்கிறது இந்த மனசு சஞ்சலம் மனஹா போட்டு கடையிறதே இது எல்லா விஷயங்களையும் போட்டு கடையிறதே அங்கேயும் சொன்னார் ரெண்டாவது சொன்னார் ியோட்டு கடைஞ்சி எடுக்கிறதே இப்படி சொன்ன வா வா போல அங்க போல இங்க போல அமனி பாவம் கிமனி பாவம் ஆகுது அப்படின்னு அது கூப்பிட்டு வச்சுங்களேன் என்ன பண்றது ஒரு வார்த்தைக்கோட்டு கடையிறதா இந்திரியாணி பிரமாச்சீனி ஹரந்தி பிரசபம் மனஹா பிரசபம் ஹரந்தி ரொம்ப பலவந்தமா இழுக்கிறதுக்கான இன்னொரு இடத்துல இந்த இடத்துல சொன்னார் சஞ்சலம் பிரமாச்சி பலவத் பிரமாச்சீனா கடையிறதுன்னு அர்த்தம் போட்டு மத்து கடையிற மாதிரி கடையறுது பலவது திருடம் தசிய நிகிரகம் வாயோஹ்கரம் வண்ணு காட்ட எங்கேயாவது அடங்கி முடியுமா கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம் கரடிவம் புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் உதுகின் மேல் கொள்ளலாம் நீர் மேல் நடக்கலாம் கணல் மேல் இருக்கலாம் வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் ஐந்து லோகத்தையும் வேதித்து உற்று உண்ணலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் அப்புறம் என்னன்னா சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறி பாடிட்டாங்க நமக்கு சௌரியமா போச்சு இந்த பாட்டை பாடி இஷ்டம் போல இருக்கும் இப்படி மனசை அடக்கிறது கஷ்டம் மனச ஒரு குதிரைங்கிறான் மனச ஒரு குரங்குங்கிற மனுஷன்னே சொல்றது இல்லை மனுஷ மனச வந்து குதிரைங்கிற மனச குதிரை குரங்கு பிசாச்சு பேய் இதுதான் மனசுக்கு உதாரணம் சொல்லி இருக்கே தவிர மனசை வேறதுக்காக சொல்லிருக்கோமா மனச அந்த உதாரணத்தோட தான் சொல்லி வச்சிருக்கு எத்தனை தடவைக்கு பின்னாலும் என்ன பண்றதுன்னா ஆனால் இதுக்குள்ள இருக்கிற காமம் குரோதம் பலமா வேற இருக்கே மனசு அதனாலதான் நம்ம புஸ்தல்லோட எல்லா பாட்டு தான் இருக்கு பாட்டு கொஞ்சாத நீ சொன்ன மாதிரி அதை வேலை செய்ய வையுங்கிற சம்யா ஸ்தாபனம் புத்தே பிரம்மணி சர்வதா மனச கொஞ்சாதே அப்பஞ்சாதே கெடுத்துணு ஆயினா நீ என்ன பண்ணணும் ஆஸ்தாபனம் இந்த புத்தி என்ன பண்ணுவ எப்பவுமே பிரம்மன்ல சர்வதா சர்வதா எப்பொழுதும் நீ என்ன வழியே என்ன பண்ணுவையோ தெரியாது பதில் அர்ஜுனா நீ சொல்றது நூற்றுக்கு நானும் அசம்சயம் மனா மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் இந்த அசைர மனசை கட்டுறதுங்கிறது அவ்வளவு சுலபமா தெரியல ஆனா ஒண்ணு முடியாத சமாச்சாரம் இது இம்பாசிபிள் இல்லை டிஃபிகல்ட்னு சொல்லு முடியல சொல்லாத சொல்லு கூட பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து மனசு வந்து தூக்கத்துல லயமாறது சுலபமா கஷ்டமா இப்பவே அதுதான் இருப்போம் அதனால இப்ப வந்து மனசு அமனி பாவத்தில் இருந்தேன் கிளாஸ் முழுக்க நீங்க சொன்ன அமனி பாவத்தில் சொல்ல சொல்ல அந்த அமனிபாவம் தானா வந்து அந்த அமனி பாவம் எல்லாத்தையும் சந்யாசம் காத்தையே குடிச்சுக்கிட்டு சருகெல்லாம் உதுறது பாருங்க உதிர்ந்த சரு எடுத்து சாப்பிட்டு சருகு அப்புறம் வந்து அந்த இதாக கிடைச்ச கிழங்கு கிழங்கு ரொம்ப சிரமப்படாமல் சாப்பிடணும் இல்லை இந்த செருகை சாப்பிட்டுக்கோ காற்றை பிடிச்சிக்கோ அப்புறம் எப்போ பார்த்தாலும் சமாதி என்ன அது அவ்வளோ சுலபமாக முடியாது சினமிரக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிரக்க கல்லாருக்கு வாய் ஏன் பராபரமே அப்படி பாடி வச்சிருக்காங்க இப்போ முடிய மாட்டேங்கிறது நானும் முடிக்கணும் பார்க்குறேன் முடியாது கொண்டு கிளாஸ் தான் இருக்கு விடாமல் எட்டால் பத்து கிளாஸ் தான் இருக்கு அதுக்குள்ளே முடிக்கணும்னு பதினெட்டு ஸ்லோகம் வேறு இருக்கு ஒரு ஒரு ஸ்லோகமும் ரொம்ப ஆழமாக போயிட்டு இருக்கு ஆஹ் மனோ நிகரம் செலம் கவுந்தேய விடாமல் அபியாசம் பண்ணு அபியாசேனத்து இன்னொன்று சொன்னது யோகியா இருக்கிறது யோகியா இருந்து மனசை நிகரம் பண்ணுறது கஷ்டம் வேதாந்த ஞானத்தை புரிஞ்சுண்டு மனசை வந்து மித்தியான்னு சொல்கிறது கஷ்டமாக சுலபமானா ஆளை பொறுத்துதுன்னு ஆளை பொறுத்தது உனக்கு எவ்வளவு தூரம் முமுட்சுத்துவம் ஜிஜாசுத்வம் ஸ்ரத்தா பக்தி இருக்கோ அதை பொறுத்த விஷயம் சொல்லப்போனால் கம்பேர் பண்ணி பார்த்தா இது புத்திபூர்வமாய் இருந்தால் இது ரொம்ப சுலபம் சுசுப்தி மகாமகா சுலபம் கஷ்டமே இல்லை அது பகவானே தினந்தோறும் நமக்கு பிளஸ் பண்ணுற அமனி பாவம் அவர் தினம் நமக்கு வந்து இனாமா கொடுக்குறார் அமனி பாவத்தை அவர் அமனி பாவம் கொடுக்கலன்னா இவன் அவன் திண்டாடிட்டு இருப்பான் இருபத்தி நாலு மணி நேரம் சம்சாரணம் இவன் தாங்கிறது அதுக்கு தானே ஒரு உதாரணமே சொல்லியிருக்கு இந்த தப்பு பண்ணுற தண்டனை கொடுக்குற தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுக்குற போது சவுக்கடி கொடுப்பான் நிறைய ஒரு ரெண்டு மூணு அடி கொடுத்தா மயங்கி போய் விழுந்துருவான் மயங்கி போய் விழுந்தவனை அடித்தா அந்த அடி அவனுக்கு போகுமா போக முதல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்து அவனுக்கு வைத்தியம் எல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டு அப்புறம் இன்னும் பாக்கி சவுக்கடி இருக்கேன் அதுக்குறது மறுபடி எழு பேர் இப்போ இல்லை நம்ம வந்து கிளாஸ் முடிஞ்சு போனா என்ன இருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் திரும்ப திரும்ப அடி கடைச்சிருந்த பகவானா பிளஸ் பண்றது இந்த அமனிபாவம் அவரா குடுக்கிறார் தினந்தோறும் ராத்திரி தூங்கப்பான் அப்பப்ப பகல்லையும் நம்மளா எடுத்துக்கிறோம் அந்த பிளஸ் கொஞ்சம் பிடிங்கிறோம் பகல்ல வேற புடுங்க கொஞ்சம் கூடு அப்படியே அது நாப்பு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒன்னே முன்னாள் நேரம் போயிடுறோம் அரை மணி நேரம் நேப்ப என்ன சின்ன ஒன்றே முக்கால் மணி நேரம் வந்து யோக சக்தினால் அமனிபாவம் பண்ணினா என்னன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்குது அமனிபாவத்தை பயிற்சி பண்ணுறது அதுக்கு நிறைய ஆகார நியமாக அது இது மூச்சு காதை பிடிச்சி பிடிச்சி எல்லாம் பண்ணி எல்லாம் யோகமும் பண்ணினா அது வந்து அடங்க மாட்டேங்கிறது அப்புறம் தப்பி தவறி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எப்படியும் கொஞ்சம் அடங்குற மாதிரி இருக்கு ஆனால் போயிட்டு போயிட்டு இவ்வளோ சிரமப்பட்டாலும் இல்லை வேதாந்தம் என்ன பண்ணுறது சிம்பிள் மெத்தட் அறிவை பயன்படுத்து யோசிச்சு வைராக்கியத்தோடு இரு விவேகத்தை சம்பாதிச்சுக்கோ வைராக்கியத்தை வளர்த்துக்கோ அப்போ வேதாந்தத்தை படி நிதித்தியாசனம் பண்ணு சொல்லிகிட்டே இரு அது எந்திரிக்கிறவெல்லாம் மிச்சியா மித்யா மித்யா போடு அப்படி போட்டுட்டே இரு அடிக்க அடிக்க அடிக்க பேசாமல் அமனி பாவமாக அதிகாரிய பொ புரிஞ்சிக்க சர்பத்தை ரஜூல லயம் பண்ற மாதிரி சர்பத்த ரஜுல என்ன லயம்னா இல்லன்னு புரிஞ்சுக்கிறது ஆத்மா சவாயேஷ புருஷா அன்னரசமய அன்யோந்தர ஆத்மா பிராணமய அன்யோந்தர ஆத்மா மனோமய அன்யோந்தர ஆத்மா விஜயானமய அன்யோந்தர ஆத்மா ஆனந்தமய ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அப்படி சொல்லி மனசை என்ன பண்ணு லயம் பண்ணு லயம் பண்ணுறதுன்னா என்னர்த்தம் பிரபிலாபனம்னு பேர் கட்டோபிருஷ்டத்தில் ஒரு மந்திரம் இருக்கு ரொம்ப அத்தமான மந்திரம் அது மனசினி தத் யச்சேத் சொன்னா தான் படித்ததே ஞாபகத்து வருது ரொம்ப அழகாக ஒடுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறார் எப்படி பிரபிலாபனம் பண்ணணும்னு யமதர்மராஜா நச்சிகேத கற்றுக் கொடுக்குறார் அதான் வாக்க மனசில் ஒடுக்குங்கிறார் மனசினி ஆத்மனி அந்த மனசை புத்தியில் ஒடுக்கு ஜான ஆமதி யேத் அது அந்த அது ஒடுத்து தேத் தமன அது ப்ரந்த ஆமன்ல ஒடுத்து அங்கதான் வரது இந்திரேபிய அர்த்திய பரம் மன மனசஸ் பராபுராத்மா மகான் பர மகம் அத்தம் அப்ப அன்னபரம் சா சொல்ல போனா இந்த ஆத்மஸ்தனி ஆமேவ் அவதி நுத்துச்சீதாக்க எல்லாம் இதெல்லாம் அதெல்லாம் சேர்ந்ததுனா இந்த ஸ்லோகம் அப்படி பலம் ஆயிடும் அப்படி வலிமை படைத்தது ஆயிடும் இந்த ஸ்லோகம் மனசோ ஹமனி பாவே மனசோ ஹமனிபாவே துவைத்தம் நைவ உபல உபலப்யத்தை என்னன்னு அர்த்தம் துவைத்தம் இருக்கும் அதுக்கு மதிப்பேர் இருக்க அதை பார்க்க மாட்டேன் முதல்ல என்ன பண்ணுவோம் பிரம்மனை பார்க்காம உலகத்தையே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால பிரம்மாத்மனை கவனிக்காம உலகத்தையே கவனிச்சு அதுல நிம்மதி கிடைக்கல வேதாந்தம் படிச்சு பிரம்மாத்மனை பிரம்மாத்மனையே கவனிச்சு உலகத்தை கவனிப்பானோ கவனிப்பான இல்ல இல்ல இதையும் கவனிப்பேன் அதையும் கவனிப்பேன் மாட்டிப்பேன் இதையும் கவனிப்பேன் அதையும் கவனிப்பேன்னு சொன்னேன்னா நிஷ்ட வரா ஆகையினால் நீ என்ன பண்ற இதை வந்து கவனிச்சும் கவனிக்கிறது கண்டும் கண்டிலன் முதல்ல இப்ப பசி சென பசிய என்ன சொல்றது ஆப்போசிட் என்ன சொல்றதுன்னா ஞானி புத்திமான் இப்ப மாறுவோம் இடத்த சேஞ்சு விழுந்தான் முதல்ல உலகத்தை பார்த்து கடவுளை பார்க்காம இருந்தான் இப்படி சொல்லுவோம் சிம்பிளா சொல்லுவோம் புரியத்துக்காக சொல்லுவோம் கடவுள் வேற பிரம்மன் எல்லாம் ஒண்ணுதான் கவனிச்சுட்டா சச்சித ஆனந்த ஆபாசத்தை பார்ப்பாசி ஆனந்தாபாசக மூணு ஆபாசம் போட்டு ஒரே ஆபாசம் தமிழ் ஆபாசமாவே இருக்கட்டும் பழக்கத்தில் இருக்கு இது யாரு பாப்பா இந்த கண்டாவி மனசு ஆபாசம் பொய்யுது இப்ப நம்ம ஸ்கிரீன் சத்தியமா முடிய பார்க்கிறோம் டிவி ஸ்கிரீன்ல கிரிக்கெட் பார்க்க இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களே தெரியுது லோகமே தெரியல சுத்தி வரை எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியல பரிபூர்ண சமாதி சுரசமா அன சமா திசம் திசமாக சொல்கிறது இல்லையா அந்த ஹிஷாசுர பர்த்தினி ஒரே சமாதியாக இருக்கும் அது எத்தனை சமாதி இருக்குதுன்னு எனக்கு அதுக்கு அந்த சமாதிக்கு அர்த்தம் சொல்கிறதே கஷ்டம் அந்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் சுத்தி வரை பேர் இருக்காங்க இல்லாமல் ஆனால் அது உண்மையாக பொய்யா சரி நம்ம வந்து டிவியெல்லாம் ராத்திரி வேளையில் போடுறோம் என்னது பேய் பிசாட்சி படமெல்லாம் வச்சுங்க நமக்கு பார்த்துட்டு இருக்கிற போதே அது உண்மைன்னு தெரியுமா பொய்யின்னு தெரியுமா உங்களை பொறுத்து நமக்கு டிவியே சத்தியம் நினச்சா என்ன பண்ண முடியாது அதை பார்த்துட்டு இருக்கிற போது அது உண்மை மாதிரி தெரியல ஆனால் நமக்கு தெரியும் அது முழுக்க முழுக்க பொய்யின்னு தெரியும் எப்படி டிவி ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் உண்மை என்று கருதுவதில்லையோ அப்படி நம்முடைய மனதிலே தோன்றும் எண்ணங்களை எல்லாம் நாம் உண்மையன்று கருதுவதில்லை அப்போ அது மனசு இருந்து என்ன பிரயோஜனம் அமனி பாவம் தானே மனம் இருந்தும் இல்லை அதுக்கு தான் சில பேர் சொல்றான் நீ என்னென்னா சாகதுக்கு முன்னாலே செத்து போடணும் இன்னொரு அர்த்தம் சாகரத்துக்கு முன்னாலே செத்து போயிடுறா அப்போ தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும் நாங்களும் நிம்மதியாக இருக்க முடியும் சாகரத்துக்கு முன்னாலேயே செத்து போடணும் என்ன அர்த்தம் சாகுமா நமக்குமே சாகரத்துக்கு முன்னாலே செத்து போனா இந்த உடம்பு அழிவதற்கு முன்னேயே உன் உள்ளத்தை அழித்து விடு உள்ளத்தை அழித்து விடு மெய் உணர்வால் அழித்து விடு மெய்யுணர்வால் அழித்து விடு மனசுக்கு என்ன மதிப்பு இருக்க போறது அப்புறம் இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு மனமெனவும் ஒரு மாயை எங்கே இருந்து வரும் ஒரு மாயை ஒரு பாட்டு இருக்கு இன்னொரு பாட்டு இருக்கு நான் அதுவாய் இருக்க நீசை சித்திரம் மிக நன்று அதுவாய் இருக்க மிக நன்றுமே நான் அந்த பிரம்ம இருக்கிறதுக்கு இது வந்து இது சொல்றதுக்கு காரணம் இது வந்து குருவை பார்த்து சொல்ற இந்த பாட்டு நான் முதல்ல கூட கொஞ்சம் தப்பா நினைச்சோம் இந்த பாட்டை சரியா புரிஞ்சுக்கல அப்புறம் டீப்பா படிச்ச புரிஞ்சு போயி எடுத்தது எப்படின்னா தாய்மானவர் குருவை பார்த்து சொல்ற குருநாதரை பார்த்து சொல்ற நான் அதுவா இருக்க அதுவா இருக்கேன்னா என்ன பக்கத்தில் என்ன இருக்குன்னா அதுவா இருக்கேன்னா அந்த இறைவனாக அந்த இறைவனாக நான் இருப்பதற்கு நீ செய்த உபதேசம் இருக்கிறதே மிக நன்று அதுக்கு அர்த்தம் நான் அதுவா இருக்க குருநாதரை பார்த்து சொல்ற குருவை பார்த்து சொல்ற குருநாதா நீங்க வந்து நான் அந்த பிரம்மமாவே இருக்கிறதுக்கு எனக்கு பண்ணின உபதேசம் இருக்கே அந்த உபதேசம் பரமானந்தம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம நம்ம சும்மா சொல்ல மாயை பார்த்து சொன்னால் நான் அதுவாகவே இருக்க நீ செய் சித்திரம் மிக நன்று எப்படின்னு சொல்லலாம் இல்லை நம்ம அடிக்க சொன்ன நீ பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு அப்பே இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பழக்கத்தில் நீ பண்ணுற பாரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் படுத்தி எடுக்கிறேன்னு அர்த்தம் அந்த வார்த்தையில் அந்த துவனியில் அர்த்தம் மாறுது நம்ம சொல்கிற முறையில் அந்த அர்த்தம் மாறுகிறது நான் அதுவாய் இருக்க நீசை சித்திரம் மிக நன்றுக்கான் மாயை பார்த்துன்னு சொல்லலாம் ஓ மாயையே நான் பரம்பொருளாகவே இருக்க நீ என்ன மாற்றியெல்லாம் இப்படிலாம் காட்டுற பாரு உன்னோட விசித்திரம் நல்லா இருக்கு இது நாம இது பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பாட்டில் அப்படி அர்த்தம் இல்லை குருநாசர புகழ்ந்து சொல்கிற வார்த்தை இது ஆக இந்த அளவில் இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறேன் அடுத்த ஸ்லோகம் படிக்க முடியல இப்போ நமக்கு அவகாசம் இல்லை நாளை காலையில் பார்க்கலாம் சங்கராச்சாரியார் இது அர்த்தம் சொல்லி சர்ப்பத்துல லயம் பண்ற மாதிரி சுசுத்தி துவைதம் இல்லையோ அது அதனால கடைசியில் முடிக்கிறார் தஸ்மாத்து அபாவாத்து சித்தம் துவைத அசத்துவம் மனசில் பொய்யின்னு நீக்க முடியறது ஞானத்தினால அழிக்க முடியறதுனால அது மொய் மெய்பொருள் அல்ல இவ் உலகம் மெய்ப்பொருள் அல்ல அறிவால் அழிக்கப்படுவதால் அப்படி சொல்ற அறிவால் அழிக்கப்படுவதால் இவ்வுலகம் இந்த மனமோ இந்த உலகம் மனதால் காணப்படும் இவ்வுலகமோ உண்மை அல்ல அப்படின்னு சொன்ன அத்வைத்தம் இந்த துவைத்த அபாவம் துவைத அசத்வம் போடணும் துவைத அசத்வம் அத்வைத சத்வம் இந்த வார்த்தையிலேயே நிறைய உள்ளர்த்தங்கள்லாம் இருக்கு இந்த சொற்கள்லேயே மிக நுண்மையான கருத்துக்கள் அடங்கியிருக்கு துவைத்த அசத்துவம் அத்வைத சத்துவம் சங்கராச்சாரியர் போட்டிருக்கிற அந்த வார்த்தைனால் அதுதான் அவர் வந்து என்ன சொல்கிறது அவருடைய புத்தி விசேஷம் மேதாவிலாசம்னுலாம் சொல்லுவார் அது காட்டுகிறது அதெல்லாம் பார்க்க நுண்மான் நுழைப்புலம் அந்த ஜீனியஸ் அந்த இன்டலெக்சுவலுடைய அந்த மகிமை அந்த ஒரு ஒரு சொற்கள்லேயும் அந்த புத்தி சக்தியுடைய பிரபாவம் பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநேமவத்வாப் தேகாய தட்சிணா ஐயனேயனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாற் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுநாசஸ்வாமிக்கி ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கீருநாஸ்வாமி